மேவ மாத பித்தமேச்சா விதையவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபோ மோ நமோ குருபியோபிப்பிர ओम <clears throat> कृष्णाया சச்சிதான नमो वेदांत வேதாந்திய குரவே புணை கிருஷ்ணாயலோக்கேஜாஸேல முனி சகசிரமூர் புருஷோத்தம சேரோ சகசிரம் நருச்சிய ஜன்மஜரா நூற்றி இருபத்திரெண்டாவதுலோக்கம் ெண்ட்லோக்கம் நூத்தி இருபத்திரெண்டாக்லோக்கம் ஃபலிதம் நம் எச்சா பரிக்கீரம் பிரிச்சி சோமுத்திரேயம் स्पष्टार्थः परलोक சணுயத் இப்பலோக்கப்பாதிஷாதிவத் अमुत्र சூச்சயித்தமுத்திரிக்கும் எய்தம் ஸ்ருணுயாத் இத்தியாதிகி ஸ்பஷ்டார்த்தா ஸ்பஷ்டார்த்தால் தெளிவாகவே விளங்குகிறது தெளிவாக பொருள் விளங்குகிறதுங்கிறார் அப்போ எது வரைக்கும் அதில் எல்லாமே பொதுவாக போட்டுட்டார் யகா மாணவா நம்ம அண்மையும் பண்ணிக்கணும் யகா மாணவ இதம் நித்தியம் ஸ்ருணையாத் எந்த மனிதன் இதை தினமும் கேட்குறானோணுயாத் அது மாத்திரம் இல்லை யா மாணவ அபிச்ச எஸ் சாப்பிங்கிறது அப்பிச்ச அபிச்சனா மேலும் யா மாணவ எந்த மனிதன் நித்தியம் பரிக்கீர்த்த தினமும் இதை பாராயணம் செய்கிறானோ நம்ம அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும் சங்கராச்சாரியார் இதை எழுதலை பரிக்கீர்த்தேத் பரிக்கீர்த்தேதுனா இதுக்கு முன்னாடி தான் கீர்த்தனம் இத்தீதம் கீர்த்தன கேசவ மகாத்மன சகசிரம் திவ்யா அசேஷேண பிரகீர்த்தித்தம்னு இருக்கு பிரகீர்த்தித்தம்னா பாராயணம் அர்த்தம் பாராயணம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது அங்கே பிரகீர்த்திதங்கிறதுக்கு அவர் ஜபம்னு விட்டார் ஆதிசங்கர் அல்ல அதே மாதிரி பறிக்கீர்த்த ஏற்றுனா ஜபம்னு சொன்னாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப ஆவருத்தி பண்ணுறது ஆகா யகா மாணவ அப்பிச்சை யகா மாணவ பரிக்கீர்த்த ஏத் பரிக்கீர்த்த ஏற்றுனா எவன் ஜபம் பண்ணுகிறானோ ஒருத்தன் கேட்குறான் நித்தியம் ஸ்ருணுயாத் இதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் ஸ்ருணுயாத்துங்கிறது மற்ற இதை படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் கேட்க வேண்டும்னு சொல்லி இதை படிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இல்லையோ அவர்கள் கேட்க வேண்டும் மற்றவர்கள் அதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல குறிப்பு சொல்லி படிச்சிருக்கேன் முந்தி சஹா சப்ளை பண்ணிக்கணும் சஹாங்கிறது அடுத்த லைனில் இருக்குது சஹா மாணவா ஈக அசுபம் கிஞ்சித்து ந பிராப்ணியாத் அந்த மனிதன் இங்கு எந்த விதமான அசுபம் அசுபம்னா துக்கம் அசுபத்தோட அசுபம்னா பாப்பம் பாபத்துக்கு அசுபந்தான் பாப்பமாக மாறுகிறது பாப்பம் வந்து துக்கத்தை கொடுக்கறது ஆக துக்கம்ன ஆப்னுயாத் ஈகன்னு இருக்குது அப்புறம் அமுத்ரை அப்படின்னு போட்டிருக்கு அமுத்ரன்னா இன்னொரு சரீரத்திலையும் அர்த்தம் இந்த சரீரத்தில் இருக்கிற போது இந்த மனுஷிய சரீரத்தில் இருக்கிற போது கேட்குறான் பாராயணம் பண்ணுறான் அவனுக்கு இங்கேயும் ஒரு துக்கமும் வராது அது மாத்திரமில்லை இனி அடுத்த உடம்பு எடுத்தால் அந்த உடம்புலேயும் துக்கம் வராது அமுத்திரங்கிறத சங்கராச்சாரியர் சொர்க்கலோகம்னு அர்த்தம் பண்ணி என்ன சொல்கிறார் சொர்க்கலோகத்தில் இருக்கிற சரீரம் இப்போ ஒன்று தெரிகிறது ச கண்டிப்பாக இதை காட்டில் உயர்ந்த உடலோகம் உயர்ந்த சரீரம் கிடைக்கும் உயர்ந்த உபாதி உபாதி விஷயா லோகா அதுக்கு தானே கர்மாக்கள்லாம் பண்ணுறோம் நல்ல பெட்டர் பாடி பெட்டர் சென்ஸ் ஆர்கன்ஸ் பெட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் நல்ல புலனின் விஷயங்கள் நல்ல என்விரோன்மெண்ட் இதுக்கு தானே மனுஷன் பாடுபடுறான் ஆஹா என்விரோன்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் என்ன சொல்கிறது சென்ஸ் ஆர்கன்ஸ் நல்லா வேலை பண்ணணும் கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் நன்றாக வேலை செய்யணும் உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் இது உபாதி இதுக்காகவும் நாம் கர்மாக்கள்லாம் பண்ணுறோம் அப்புறம் விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கணும் நல்ல சூழ்நிலை வேணும் நல்ல சூழ்நிலை நிறைய நல்ல பொருள்கள் அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தி அது மாதிரி இந்த அமுத்ரன்னு சொன்னால் அங்கே ந அதுக்கு உதாரணம் சொல்கிறார் நகுஷா யயாத்தி நகுஷாதிபத்து அங்கே போய் கஷ்டப்பட்டார்கள் அங்கே போய் அவர்களுக்கு பாப்பம் வந்தது வேலை செஞ்சு துக்கப்பட்டார்கள் அது மாதிரி ஏற்படாதுங்கிற செங்கராஜர் யயாத்தி நகுஷாதிபத்து அசுப பிராப்தி அபாவம் சூச்சயத்தும் அமுத்ர இத்யுக்தம் அமுத்ரங்கிற சப்தம் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால் எயாத்தி நகுஷனை மாதிரி அங்கேயும் போய் துக்கப்படுறான் சொர்க்கத்தில் போய் துக்கப்பட்டார்கள் அவர்கள்லாம் அது கதைகளில் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்கே அங்கேயும் எயாத்தி நகுஷனை மாதிரி இவர்களுக்கு வராது அப்படிங்கிறதுக்காக அமுத்ரன்னு சொல்லப்பட்டது இனி அடுத்த ஸ்லோகம் னமையோ விஜயீவே धनसमृद्धस्यात னூரமையாஷியம் வேஷா அவ் வேத்த அடுத்தது படிப்போம் கிஞ் ஜப்பன் முச்சு ஜென் ஜன்மாரி வச்சா முக்கா கமண சாட்சா முன் நா மோயிக்கும் கமணத்து அந்த மோஷேத்தும் எவ்ளோ க்ளியர் வாரம் அதாவது நாங்க இத இதை கோட் பண்ண ஞாபகம் எனக்கு இல்லை கோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன் அதாவது வேதாந்தானாம் முதல்ல பாஷியத்தோடய அர்த்தத்தை பார்க்குறோம் வேதாந்தானாம் வேதாந்தகோ பிராமண சாத் அப்படின்னு இருக்குது பிராமணா வேதாந்தக சாத் பிராமணன் வேதாந்தத்தின் பொருளை நன்கு உணர்வான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஜபம் பண்ணினா அந்தனால் சித்தசுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தி பூர்வமாக குரு சாதன சதுஷ்டய சம்பத்தி அதுக்கப்புறம் குரு உபசதனம் அப்புறம் வேதாந்த சாஸ்திர சிரவணம் அந்த சிரவணத்தினால வேதாந்தத்தோட தாத்யமாகிய நிர்குண அத்வைத பிரம்மனை புரிஞ்சுப்பான் நன்றாக புரிஞ்சுப்போம் அதுதான் ப்ராமண வேக வேந்த அதுக்கு அர்த்தம் சொல்கிற உபனா வேங்களுக்கு அர்த்தம் உபனிஷத்துக்களுடைய அர்த்தம் அர்த்தம் நஷயம் பொருள் மெய் வேந்தங் உபனத்துக்களுடைய தாற்பம் ஆகிய அர்த்தம் நாத்யம் ப்ரம்மதிச்சி நிரமத்தை கச்சத்திங்கிறது அர்த்தம் சொல்கிறார் அவக்சதி அவகச்சத்தின்னா புரிந்து கொள்ளுகிறான் பிரம்மத்தை அடைகிறான்னு அர்த்தம் இல்லை பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளுகிறான் ஆத்மஸ்வரூபமாகவே உணர்ந்து கொள்ளுகிறான் நிறைய படிச்சுட்டோம் பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறதுங்கிறது நிறைய சொல்லியிருக்கார் நம்ம பார்த்தோம் பவித்ராணாம் பவித்ரம் என்ன தெய்வத்தம் தெய்வத்தானாஞ்ச அப்படிங்கிற வாக்கியத்துலையே நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம் அஹ அபக்சதி இது வேதாந்தகா வேதாந்தகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அப்புறம் ஒரு விளக்கம் சொல்கிறார் இதை வச்சுக்கொண்டு ஒரு விளக்கம் சொல்கிறார் கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜென்மசம்சாரபந்தனாத் அப்படின்னு முதல்ல கேட்டிருக்கார் யுதிஷ்டிரர் எதை ஜப்பம் செய்து கொண்டு இந்த மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானவன் ஜென்மசம்சாரம் இந்த பறக்கிறது பிறந்த பிறகு உழல்வது வாழ்க்கையில் இந்த பந்தம் ஜன்ம சம்சார பந்தநாத் இந்த பிறப்பு பிறப்புச்சுழல் பிறப்புச் சுழலில் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து அவஸ்தப்படுறது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரபி ஜனநீ ஜே சயனம் மறுபடியும் மறுபடியும் எந்திரிக்கிறோம் தூங்குகிறோம் இதான் நடந்துட்டு இருக்குது இதே தான் ஜென்ம மரணத்துக்கு சரியான எக்ஸாம்பிள் தூங்கினா அவ்வளோதான் மரணத்துக்கு சமானந்தான் உறங்குவது போலும் ஷாக்காடு தினம் எந்திரிக்கிறோம் தினம் தூங்குகிறோம் எழுந்தாதான் நமக்கு விவகாரமெல்லாம் ஆரம்பிக்கிறது எல்லா அபிமானங்களும் வர்றது அவஸ்தைகளும் வருது சுகதுக்கங்கள்லாம் வருகிறது தூங்கினா இன்னும் அவஸ்தைகள்லாம் இல்லை ஆக நித்திய லயம் தினம் நித்தியம் மரணம் நித்தியம் ஜனனம் சொல்லலாம் ஆக அஹ கிஞபன் முச்ச ஜன்மசம்சாரபந்தனாத் கிம் ஜப்பன் முச்சியத்து ஜந்துகுன்னா ஞான் வச்சுக்கணும் ஜனிதர்மான்னு போட்டார் சங்கராஜர் பறக்கிற தர்மத்தை உடையவன் அர்த்தம் உடலெடுக்கும் தர்மத்தை உடையவன் அப்படின்னு விட்டார் உடலெடுக்கும் தர்மத்தை உடையவன் யார் உடலெடுக்கும் தர்மத்தை உடையவன் உயிர் ஜீவக உடலு உடலெடுக்கும் தர்மத்தை உடையவன் ஜீவன் இவன் உடல் எடுத்து என்ன பண்ணுறான்னா உடல் எடுத்து என்னெல்லாம பண்ணுறான் இங்கே சொல்கிறார் கிம் ஜப்பன்னு ஜந்துகு அங்கே சொல்லியிருக்கார் ஜந்துகுங்கிற சப்தத்துக்கு முதல்ல சொல்லியிருக்கார் ஜனி தர்மான்னு நல்ல வேர்டு ஜனி தர்மா ஜனி தர்மான்னு சொன்னால் பிறக்கும் இயல்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பேர் எதுக்கு பேர் ஜீவனுக்கு பேர் மனுஷனுக்கு இல்லை சரீரம் எடுக்கும் இயல்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் காலம்பரை தான் பார்த்தோம் அந்த அதோட இதை பார்க்க எத்தனாவது பக்கம் பார்த்தீங்க முதல்ல நாற்பதாவது பக்கமாக இன்னவோ அங்கே கிஞ்சபன் உச்சத்தேன்றிருக்கு இல்லையா உச்ச உபாம்சு லட்சணம் அப்படின்னு போட்டிருக்கு அங்கே சொல்லியிருக்கார் ஜனிதர்மான்னு இந்த நாலாவது பக்கம் நாலாவது பக்கத்தில் பாருங்கள் நாலாவது பக்கத்தில் ஜனிதர்மா இல்லை ஜனன தர்மா அதான் கிஞ்சபன் உச்ச கிஞ் ஜப்பன் கிம் ஜப்பியம் ஜபன் உச்ச உபாம்சு மாநலக்ஷணம் ஜபம் குவன் ஜூ ஜனர்மா ஜனனதர்மா நாலாவது பக்கத்தில் இருக்கு இது வச்சனாத் என்ற வச்சனத்தினால ஜபகர்மண சாட்சா முக்திசங்காம் ஜபகர்மத்தினால் சாட்சாத் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வர்றது அதாவது ஜபிச்சு மோக்ஷம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கேள்வி கிம் ஜபன்னு ஜந்துகு ஜென்மசம்சார பந்தனாத்து முச்சியத்தே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் எதை ஜபித்து ஜென்மசம்சார பந்தத்திலிருந்து ஜீவன் விடுபடுகிறான் இந்த சரீரம் எடுப்பதிலிருந்து விடுபடுகிறான் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதை கொண்டு வரார் இங்கே எங்கே இருக்குது அவரோட கேள்வி எங்கே இருக்குது ோக்கே கபம்ராயணம் ஸ்தவந்த பிராப்ணயுர் மாநவம் கோ தர்மசர்வர்மா மத கிஞ்ச பன்முச்ச்தே ஜோர்ஜன்மார்த்து அங்க இருக்கிறதை இங்கே கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு இது அங்கே இதுக்கு இப்போ பதில் சொல்கிறார் எங்கே கேட்ட கேள்வி அதுக்கு இங்கே பதில் சொல்கிறார் சங்கராச்சாரியார் இது வச்சநாத்து ஜபகர்மணா சாட்சாத்து முக்திசங்கம் ஜபம் மண்ணினாலே மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வரலாம் கர்மம் சாட்சாத்து முக்திஹேத்துவம் நாஸ்தி ஸ்பஷ்டமாக எழுதுறர் ஜபகர்மத்தினால மோக் மோட்சம்ஹேத்து கிடையாது ஜபகர்மணம் கர்மம் சாட்சாத்து முக்திஹேத்துவம் நாஸ்தி ஞானேன மோட்சா இது தரிசித்தம் ஜானத்தினால தான் மோக்ஷம்னு தரிசனம் காட்டுறதுக்காகத்தான் வேதாந்த கோபிராமண சாத் இத்தியுக்தம் வேதாந்த ஜானத்தினால தான் மோக்ஷம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இங்கே இதை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார் அப்போ கர்மத்தோட லக்ஷணம் என்னன்னா கர்மணாம் தூ அந்தரணுத்தி துவாரேண மோட்சஹேத்துவம் கிஞ்சபண்ணு சித்தசுத்தி பிராப்தித்வாரேண சம்சாரபந்த முச்சியத்தும் அஹ தெளிவாக சொல்லியிருக்கு இந்த இடத்துல கர்மான் தூ அந்தித்வாண மோட்சேத்துவம் கி பத்துக்கு சித்துத்திவாரத்தினால மோட்சம் கர்மோம்னா என்ன சித்தித்வ கர்மையி சம்சிம் ஆஸித்த ஜனகாய அப்படின்னு இருக்குது கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் கர்மத்தினாலேயே ஜனகர் முதலானவர்கள் மோட்சமடைந்தார்கள் சங்கராச்சாரர் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் கர்மத்தினாலேயேன்னு சொன்னால் சந்யாசம் பண்ணாமலேயே அது ஒரு அர்த்தம் அசன்யஸ் செய்வ இன்னொரு அர்த்தம் என்னென்னா கர்மத்தினாலேயேன்னு சொன்னால் சித்தசுத்தி துவாரேன அப்படின்னு போட்டுத்தான் ஆகணும் இல்லைன்னா உபனிஷத்துடைய தாற்பயங்களுக்கெல்லாம் தோஷம் வரும் ஆகவே கர்மனை வகி அப்படின்னா கர்மணான்னு சொன்னால் கர்ம சித்தசுத்தி ததாத்தி சித்தசுத்தி துவாரேனையவ சித் அதுக்கப்புறம் சித் ஞானப் பிராப்தின்னு சொல்கிறார் சித்தசுத்தி ஞான பிராப்தி துவாரேண அதையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் மோக்ஷேத்துவம் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் கஷாய பக்தி கர்மாணி तु कषाये ततो கஷா கர்ம பரத் பிரச்சியத்தை தர்மா சுகம் ஞானம் योगि, योगिना மோமியோகிணக்கம் கவம் தியு கமணத்தை ஜன் விவ விச்சி துறந்தி எத்திணா எண்ணி கர்மா பரிஜோத்தேஷ் வேதாபாசே तपसा கல்மம் ஹந்தி வியையமச்சானப்பா கமணியல பிரே பசியாத்மதிம கொட்டேஷன்ஸ் எல்லாமே மேற்கோள் காட்டுறார் பிரமாணம் சொல்கிறார் கர்மத்தினால மோட்சம் இல்லை கர்மத்தினால சித்தசுத்தி தான் ஞானத்தினால தான் மோக்ஷம் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி உபதேசம் பண்ணுறார் கஷாய பக்திஹி கர்மாணி கர்மாணி கஷாய பக்திஹி கஷாயம்னா அழுக்கு மனசில் இருக்கிற காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் அப்படிங்கிற அழுக்கை கழுவறை சக்தி கர்மாக்களுக்கு தான் இருக்குது வைதிக கர்மாக்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் லௌகிக திருஷ்ட கர்மாக்களுக்கு கிடையாது லௌகிக திருஷ்டபலனை கொடுக்கக்கூடிய கர்மாக்களுக்கு கிடையாது இந்த மாதிரி ஜபம் பண்ணுறது பூஜை பண்ணுறது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது சாஸ்திரத்தில் எது விதிச்சிருக்கோ அதை பண்ணுறது சாஸ்திரத்தில் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னு சொன்னால் அதுக்கும் அதிர்ஷ்டபலன் உண்டு சத்தியம் வத வேதம் சொன்னால் வேதம் சொல்லியிருக்குன்னு நாம் அதை கடைப்பிடிச்சா அதுக்கு அதிர்ஷ்டபலன் உண்டு காமன் சென்ஸ்லேயே பேசக்கூடாது தெரிஞ்சுன்னு பேசாமல் இருக்கிறது வேறு விஷயம் ஆக அதிருஷ்டபலன் அதுக்கு இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தினால தான் இந்த சித்தசுத்தி வரணும் நமக்கு விவேகத்தினால் வந்து சுத்தி ஆகணும்னு நினச்சாலும் நமக்கு அதிர்ஷ்ட சக்தியோட அனுகிரகம் வேணும் ஆக கர்மாணி வைதிக கர்மாணி ஸ்ருதிஸ் ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாணி இப்படி போட்டுக்கணும் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் அதுக்கு அதிருஷ்டபலம் இருக்குது அந்த அதிர்ஷ்டபலந்தான் சித்த சுத்தியை கொடுக்கறது அந்த அதிர்ஷ்டபலன் அர்த்தகாமமாகவும் இருக்கலாம் சித்த சுத்தியாகவும் இருக்கிற நம்ம விரும்புறத பொறுத்து நம்ம நிஷ்காமமாக பண்ணினா நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும் அர்த்தகாமத்தை விரும்பினா அர்த்தகாமம் கிடைக்கும் ஜென்மாவும் தொடரும் சம்சாரமும் விரத்தி ஆகும் ஆக சித்த சித்த சுத்திக்காக பண்ணினா ஞானம் வேணும் ஞானத்துக்கு சுத்தி வேணும் அப்படிங்கிற சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும் அதுக்கு சுத்தி வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணினால் அதுக்கும் கிடைக்கும் ஆக ஞானம்து பரமாகத்திகி கர்மத்தோட நோக்கமெல்லாம் மனசை கழுவுறது தான் தீய எண்ணங்களையெல்லாம் கழுவி மனசை நல்ல எண்ணங்கள் மயமாக்கிறது தான் வைதிக கர்மங்களுடைய ஜபதபங்களுடைய நோக்கம் ஆனால் அதுக்கப்புறம் விசாரம் பண்ணணும் ஜீவ பிரம்ம ஐக்கிய விசாரம் பண்ணணும் ஆக ஞானம் து பரமாக அத்வைத சித்தாந்த சம்பிரதாயத்தில் ப்ரம்ம ஜீவன் பிரம்மன்கிற ஞானத்தை பெறறதுதான் தாத்பரியம் ஜீவன் பிரம்மன உபாசன பண்ணி ப்ரம்ம பிராப்தி யைதித்தாந்தம் விஷிஷ்டாத்வைதித்தாந்தம் ஜீவன் பிரம்மனாக தன்னை அறிஞ்சிக்கிறதுதான் அதுவைதித்தாந்தசம்பிரதாயம் முக்கியம் ஆகவே ஜானம் தூ பரமாகதி மேலா முக்கியமானது என்னென்னா ஞானத்தை சம்பாதிக்கிறது கஷாயே கர்மிக் பக்வே கர்மபிஹி கஷாயே பக்குவே சதி கஷாயம் அல்ல கர்மாக்களால் கர்மங்களால் கஷாயம் வந்து பக்குவமாகி விட்டதென்றால் நீங்கி விட்டதென்றால் அர்த்தம் கீதையில் பார்த்துருக்கோம் அது சங்கராச்சாரியங்கே கோட் பண்ணலை நம்ம சேர்த்துக்கலாம் ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரண முச்சியத்தே யோகாரூடச தஸ் செய்வ சமஹ்காரணம் அதாவது மனசை பக்குவப்படுத்திக்கிறவனுக்கு கர்மம் சாதனம் மனசை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு கர்மத்தை விடுறது சாதனம்னு சொல்லியிருக்கார் ஆறாவது அத்தியாயத்தில் பகவான் தத்தோ கஷாயே கர்மபி பக்வே தத்தோ ஜானம் பிரவர்த்ததே அதுக்கு பிறகு ஞானத்தில் ஈடுபடலாம் உட்கார்ந்தா வேதாந்தம் குரு சொன்னால் புரியும் ஏகாகிரத்தையோடு படிக்கலாம் சித்த சுத்தியில் ஒரு சமாதானம் மன ஒருமுகப்பாட்டோட விஷயத்தை கிரகித்து உள்வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்து சொல்கிறார் நித்தியம் ஞானம் சமாசாத்திய எப்பொழுதும் வேதாந்தத்தை படித்து கொண்டிருந்து ஞானத்தை சம்பாதி சமாசாத்தியன்னு அதையே சார்ந்திருந்து நரகா பந்தாத் பிரமுச்சியத்தே மனிதன் இந்த ஜீவ புத்தியிலிருந்து விடுபடுகிறான் பந்தம்னு போட்டிருக்கார் நான் அதை சொல்கிறேன் இந்த ஜீவ புத்தி அப்புறம் ஜீவ புத்தி அப்புறம் மனுஷிய புத்தி அப்புறம் வந்து என்னது எல்லாம் எல்லா அபிமானமும் வந்துடும் சன்னியாசி புத்தி அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் புத்தி அப்புறம் விவகார புத்தி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி புத்தி எல்லாம் வரிசையாக சேரும் நான் என்னோடய லெவலில் சொல்கிறேன் நீங்கள் அவங்க அவங்க அவங்கவுங்க லெவலில் போட்டுக்க வேண்டியது எல்லா விதமான அபிமானமும் சேர்ந்து வாழ்க்கையோட லட்சியமே மறந்தே போயிடும் ஆஹ நரகா பந்தாத் பிரமுட்சியத்தே மனிதன் பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் தர்மாத்து சுகம் செ ஞானம் சம்ப அழகாக சொல்கிறார் தர்மத்தை கடைபிடிச்சாலே நமக்கு சுகங்கிறார் அந்தந்த ஆசிரமத்துக்குள்ள தர்மம் அந்தந்த உள்ள தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலே அதில் சுகம் இருக்குது தர்மத்தை விரும்பி பண்ணினா சுகம்தான் அது மாத்திரமில்லை சித்த சுத்தியும் ஏற்படுறது வேதாந்த ஜானமும் கிடைக்கிறது ஆக ஞானம்ச்சானு மோட்சா அதிகமியே ஞானத்தினால மோக்ஷமும் உணர்ந்து கொள்ளப்படுகிறது இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லலை கோட் பண்ணலை எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எந்த புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்னு தெரியல ரெஃபர் பண்ணலாம் வெரிஃபை பண்ணி பார்க்குறோம் அப்புறம் கீதையிலேருந்து கோட் பண்ணுறார் யோகினாக கர்ம குருவந்தி சங்கம் தியவா ஆத்மசுத்தையே கர்மயோகிகள் ஆத்மசுத்தையே கர்ம குருவந்தி சங்கம் தியவா அதாவது அர்த்தகாம பலனை விட்டுவிட்டு அர்த்தகாம பலனை விட்டுவிட்டு கர்மங்களை மோட்சத்துக்காகவே ஆத்மசுத்தையே கர்ம குருவந்தி அடுத்தது இன்னொன்று பிரம்ம பிரம்ம வைவர்த்த புராணம்னு நினைக்கிறது அதனால பிரம்ம புரா பிரம்ம வைவர்த்த புராணத்துலேருந்து சொல்கிறார் கர்மணா பத்தியத்தே ஜந்து அதாவது இங்கே சொல்கிறது வைதிக கர்மத்தினால் ஜந்துக்கள் ஜந்துன்னு தான் படித்தோம் ஜனன தர்மா அடிக்கடி பிறப்புக்கு ஆளாகின்ற உயிர் என்ன பண்ணுகிறான்னா கர்மணா பத்தியத்தே வைதிக கர்மாவும் புண்ணியத்தை கொடுக்கறதுக்காக சரீரத்தை கொடுத்துடும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக ஆகவே கர்மனா பத்தியத்தை வித்தியாச்ச வித்தியைய விமுச்சியத்தை வித்தியினால் தான் ஞானத்தினால தான் மோட்சம் அடையிறான் தஸ்மாத் கர்மனை குறுவந்தி ஆகையினால் என்ன பண்ணுறான் லௌகிக வைதிக கர்மங்களையெல்லாம் சந்யாசம் பண்ணிவிட்டு வேதாந்தம் பிடிக்கிறான்னு அர்த்தம் எத்தைய பாரதர்ஷினா தஸ்மாத்து கர்ம ந குர்வந்தி எத்தையகானம் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றவர்கள் பாரதர்சினா பிரம்மத்தை மெய்ப்பொருளை உணர்கின்றவர்கள் வேதத்தின் தாத்பரியத்தை உணர்ந்தவர்கள் வேதத்தின் பரம தாற்பயமாகிய ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை பெற்றவர்கள் கர்ம ந குர்வந்தி அந்த ஞானத்துக்காகவும் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் கர்மம் ஞானத்துக்காகவே கர்மத்தை தியாகம் சந்நியாசம் பண்ணுறான்னு சொன்னால் விவிதிஷா சந்யாசம் பண்ணுறான்னா அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அப்புறம் பண்ணுவான்னு சொல்லவானோ சொல்லமா பண்ண மாட்டான்னு அர்த்தம் அப்படி இருந்தால் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி லோகசங்கிரகம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அடுத்தது யதோக்தான்யப்பி கர்மாணி பரிஹாயத் ஜோத்தமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் உக்தான்யப்பி கர்மாணி பரி திஜோத்தம்த்விஜோத்தமஹான்னாரு பிராமணன் வேதங்களையெல்லாம் படித்தாச்சு நிறைய பூஜைகள்லாம் பண்ணியாச்சு சன்னியாசம் பரிகாய பரிகாயின்னா கர்மாணி பரிகாய கர்மங்களையெல்லாம் விட்டுவிட்டு ஆத்மஜானே ஷமேச்ச சாத் ஆத்மஜானே ஷமே வேதாபியாசே ச எத்தனவான் சாத் அதில் எஃபர்ட்டை போடணும் மோட்சசாஸ்திரத்தில் முயற்சியை வைக்கணும் தர்மத்துலையோ அர்த்தத்திலையோ அர்த்தகாமத்தில் கூடவே கூடாது தர்மத்துலேயும் கூடாது விசேஷ தர்மமாகிய வைதிக கர்மாக்களையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுன்னா வேதாந்த வேதாபியாசம்னா இங்கே வேதாந்த அபியாசம் வேதாந்த அபியாசத்துலையும் அதனால் கிடைக்கக்கூடிய ஆத்மா பிரம்மன்கிற ஞானத்துலேயும் மனசை கட்டுப்பாடு ஷமேச்ச எத்தனவான் சியாத் ஷமேன்னு போட்டால் நம்ம எல்லாத்தையும் போடுக்கணும் விவேக வைராக்கிய சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாத்தையும் சம்பா போட்டுக்கணும் எத்தனைவான் சியாதி இது வந்து மனு சொல்லியிருக்கார் பன்னெண்டாவது சாப்டரில் இதுதான் கடைசியில் இருக்கக்கூடியது மனு தர் மனு தர்ம சாஸ்திரத்தில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது ஸ்லோகம் இது அடுத்தது கருட புராணத்தில் இருந்து கோட் பண்ணுறார் தபஸா கல்மஷம் ஹந்தி தபஸ்னால தபஸ்னா இங்கே கர்மாக்கள் கல்மஷம்னா மனசில் இருக்கிற அழுக்கை அழிக்கிறான் வித்யா அமிர்தம் அஷ்ணுதே ஞானத்தினால மோக்ஷத்தை அடைகிறான் அப்படின்னு ஒரு ஒரு கொட்டேஷன் அது அப்புறம் ஞானம் உற்பத்தியே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணா பாபஸ்ய கர்மணா க்ஷயாத்து பும்சாம் ஞானம் உற்பத்தியே பாபங்கள்லாம் அழிஞ்சதுன்னா தான் இந்த ஞானம் பலப்படுறது அந்தகரணத்தில் ஆகையினால அதுக்கப்புறம் எப்படி தெரிகிறதுனா யதா ஆதரிச தல பிரக்யே பஷ்யத் ஆத்மானம் தலம்னு சொன்னால் கண்ணாடி கண்ணாடியில் எப்படி முகம் ஸ்பஷ்டமாக தெரிகிறதோ சுத்தமான கண்ணாடியில் எப்படி முகம் தெளிவாக தெரிகிறதோ அப்படி மாசற்ற மனத்தில் மெய்ப்பொருள் தெளிவாக உணரப்படுகிறது அப்படிங்கிறது கருத்து இதெல்லாம் மேற்கோள்கள் அடுத்தது தமிதம் வேதாச்சன விவிதிஷந்தி யானே தபா தனியா मेना, इत्यादि नरीय ிஹோமேனி நியமேற்கோள் காட்டர் ஜானத்தினதான் மோஷம் கது வாக்கை எண்ணுச்சங்கோ வேதாந்தோமண பிராமணன் வேதாந்த ஞானத்தை ஸ்பஷ்டமாக புரிந்து கொள்வான் எதுனால விஷ்ணு சகசிரநாமத்தை நன்றாக ஜபம் செய்தால் விஷ்ணு சகசிரநாம ஜபம் நன்றாக சாதன சதுஷ்டய சம்பத்தியை கொடுக்கும் சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்ளவன் வேதாந்தம் படித்தா உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக விளங்கும் அதனால தான் மோட்சம் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் மோக்ஷம் இல்லைங்கிறத மறைமுகமாக சொல்லிவிட்டார் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் அதுக்கப்புறம் நீ பண்ணுறனா பண்ணிக்கோ விஷ்ணு சாஸ்திரநாம ஜப்பமே மோக்ஷத்துக்கு சாதனம் இல்லை விஷ்ணு சாஸ்திரநாமத்தையே விசாரம் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் ஏற்கனவே பார்த்தோம் தெய்வத்தம் தேவதா நாஞ்சங்கிற இடத்துல அத்வைதத்தை தெளிவாக சொன்னார் ஆச்சாரியார் இங்கேயும் பார்க்குறோம் இங்கே என்னெல்லாம் மந்திரம்னா பிருகதாரண்ய கோப நிஷத் சொல்கிறது இன்னொரு மந்திரம் என்னன்னு தெரியல எங்கே இருக்குது தெரியல அதாவது இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தம் அதாவது பிராமணர்கள் வேதம் ஓதுபவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா வேத பாராயணம் பண்ணுகிறார்கள் யஜ்ஞம் செய்கிறார்கள் தானம் செய்கிறார்கள் தங்களை அழித்து கொள்ளாத தபஸ் பண்ணுகிறார்கள் ஒரு ஸ்லோகம் இருக்குது மனுஸ்மிருதியில் அடிக்கடி பெரியவர்கள்லாம் கூட்படுவார்கள் அதாவது அக்ருத்வா பரசந்தாபம் அகத்வா கலசம்சதிம் அக்லேஷயித்வாச்ச ஆத்மானம் எது அல்பமபி தத் பகு இது ஒரு அழகான ஸ்லோகம் அது அதாவது பிறரை துன்புறுத்தக்கூடாது தீயவர்களோடு சேரக்கூடாது தன்னையும் அதர்மமாக வருத்தி கொள்ளக்கூடாது இந்த மூன்று கண்டிஷனோடு நீ செய்யக்கூடிய எந்த நல்ல காரியமும் கொஞ்சமாக இருந்தாலும் அதற்கு நிறைய உண்டு அக்ருவா பரசந்தாபம் அகத்வா கலசம்சதிம் அக்லேஷயித்வாச்ச ஆத்மானம் எதல்பி தத் பகு நீ கொஞ்சம் பண்ணினாலும் அதுக்கு நிறைய பலன் உண்டு மூணு கண்டிஷன் சொல்லியிருக்கார் அங்கே பிறரை துன்புறுத்தாமல் தீயவர்களோடு சேராமல் உன்னையும் அளவுக்கு மீறி வருத்திக்கொள்ளாமல் நியாயமாக வருத்திக்கணும் அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் ஜப்பம் பண்ணித்தான் ஆகணும் அதெல்லாம் வருத்திக்காமல் நம்ம சோம்பேர்த்தினத்தினால் விட்டுற முடியாது எது அல்பமப்பி தத் பகு அது எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா வேதம் ஓதுவது வேள்விகள் செய்வது தானங்கள் கொடுப்பது அது மட்டுமல்ல அநாசக்கேன தபசா அநாசக்கேன தபசானால் தன்னை அழித்து கொள்ளாத தவத்தினாலும் அப்படி சொல்லி அதுக்காக அதை வை இதெல்லாம் பண்ணி எதுக்காகனா அந்த மெய்ப்பொருளை அறிவதற்காக வேத பாராயணம் செய்கிறார்கள் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்காக வேள்விகள் செய்கிறார்கள் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்காக அவர்கள் தானம் செய்கிறார்கள் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்காக தங்களை அழித்து தவத்தை மேற்கொள்ளுகிறார்கள் தபஸ்னு சொன்னால் அனசனம் சாப்பாடெல்லாம் குறைக்கிறது இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு ஐட்டம் மாதிரி இப்போ அவுள் மாத்திரம் சாப்பிட்றது தயிர் மாத்திரம் சாப்பிட்றது இப்படிலாம் விரதங்கள் இருக்கு தங்களை அழித்து கொள்ளாத தவத்தினாலும் அந்த மெய்ப்பொருளை உணர முற்படுகிறார்கள் விவிதி சந்தின்னு இருக்குது ஆக இதெல்லாம் சாதனம்னுட்டார் ஆக இது சித்த சுத்தி சாதனம் வேத பாராயணம் பண்ணுறதும் வேத பாராயணம் பண்ணுறது தா யஜம் தானம் பண்ணுறது தபஸ் பண்ணுறதெல்லாம் சித்த சுத்தி சாதனமே தவிர அது மோட்சத்தை கொடுக்காது இதெல்லாம் கர்மாக்கள் அதுக்காக வேண்டி இதை கோட் பண்ணுற அப்புறம் ஏன கேனச்ச எஜேதாபி வா தர்விஹோமேன அனுபகத்தமனாக ஏவபவதி அப்படி ஒரு மந்திரத்தை கோட் பண்ணுற அதோடய அர்த்தம் இவ்வளோ இப்படி தான் இருக்குது அதாவது எப்போ கரண்டியை வச்சுன்னு ஓமம் பண்ணிகிட்டே அதனால் என்னென்னா எவ்வளவு நீ ஹோமம் பண்ணாலும் சரி ஒரு நாளைக்கு அதெல்லாம் விட்டு விலகணுங்கிறார் அதெல்லாம் விட்டுட்டு நீ வேதாந்தத்துக்கு வரணும் அப்படிங்கிற அர்த்தந்தான் கொடுத்துருக்குது அதாவது அதுவே விட்டுடும் அந்த கர்மாவே என்ன பண்ணும் இவன் நிஷ்காமமாக பண்ணினா நிஷ்காமமாக பண்ணுறதுனாலேயே அதுவே சித்தசுத்தியை கொடுத்துட்டு அவனை ரிலீஸ் பண் ரிலீவ் பண்ணிடும் அந்த கர்மாவே சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகத்த யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேணாதி கச்சதி அப்படின்னு கீதையில் படிக்கிறோன்னு அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆக நீ கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணினால் கர்மசன்யாசம் துக்கமாயிடும் ஆனால் நீ கர்மயோகம் பண்ணிட்டு கர்ம சந்நியாசம் பண்ணினா கர்மயோகம் பண்ணினியானா கர்ம சந்யாசம் சுலபமாயிடும் அது தானாகவே இது பண்ணிடும் ஆ பக்குவத்தை கொடுத்துடும் அர்த்தம் அந்த அர்த்தத்தை கொடுக்குற மந்திரம் இது அனுபத்தமன ஏவ அதாவது கர்மாவோட கர்மாவோட பரம தாற்பயம் ரிச்சுவல்ஸோட தாற்பயம் என்னென்னா ச வைராக்கியனிஷ்டா கர்மணி வைராகிய நிஷ்டா கர்மாக்களில் வைராக்கியத்தை கொடுத்துடும் ஏன்னா கர்மா கர்ம பலத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆஹா நிறைய இடங்களில் கீதையிலும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் சரி அடுத்தது சொல்கிறார் ஞானாதேவ மோக்ஷோ பவதி இதனால் இது வரைக்கும் கர்மத்தினால் மோட்சம் இல்லை चित्त கர்மன் சித்திகின்னு சொன்னார் இல்லையா இப்போ ஜானாதேவோங்கிறதுக்கு நிறைய கொட்டேஷன் கொடுக்க போறார் ஜாநாதியம் பிரப்ப முச்சிரோதி பரம் தரதிமவிதிர विदित्वा, अतिमृत्युमेति, ப்மவசன்ன்பே தம தமேவீ நேத்தை அநய ஆனந்தம் ப்ரமணோ வித்தன இகச்சேதவே महती அ சேதி வேதித் மகத்த வினஷ்டிவா காசம் வேஷயிஷிய மானவா தாதமவிஞ்யோவிஷிய நனைய त्यागे वेदांत विज्ञान, परांत काले, பராந்த பரிமுச்சியே இத்திஸ்ருபியாத மோட்சோ பவதி ஞானத்தினாலேயே மோட்சம் அப்படிங்கிறதுக்கு பிரமாணங்கள்லாம் காட்டுறார் இது ஸ்லோகம் எங்கே இருக்கு தெரியல அவர் அடிக்கடி கோட் பண்ணுறார் ஜானாதேவது கைவல்யம் பிராப்பத்தை தின முச்சியத்தை ஞானத்தினால தான் ஒருவன் மோக்ஷத்தை அடைகிறான் அதுலேருந்து பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இங்கேருந்தோ கோட் பண்ணுறார் அது ஸ்ருதிங்கிறார் இத்தியாதி ஸ்ருதிப்பியாகனு சொன்னதுனால அது ஸ்ருதி பிரம்மவிதாப்னோதி பரம் தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லி முதல் வாக்கியம் ஆக பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான் ஞானமே மோக்ங்கிறதுக்கு அது பிரமாணம் தரதி ஆமவி ஆமீ சோகத்தை கடக்குரான் ஷாந்தோகோபனவேதிரவா முண்டகோபனரிபவன்மவே ஆஹரான் ப்ரமைவசன்மியேதிருதாரோபிரமவே இருந்துகொண்டும்தைம்தானே என்று உணருகிரா அப்புறம் ஸ்வேத்தோபன்தமேவ விதித்துமே அதயே தன் ஸ்வரூபமாக அறிந்து ஒருவன் மோக்ஷத்தை அடைகிறான் அயன் அன் அயனாய அயனாயன் அன் மோக்ஷாய அந்யா பந்தா ந வித்தியதே வேறு வழி கிடையாது வேறு மார்க்கம் இல்லை ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் பிரம்மண ஆனந்தஸ்வரூபம் வித்வான் ஆத்மாவே ஆனந்தம் பிரம்மானந்தமோ ஆத்மானந்தமும் வேறு கிடையாது ஆகவே உபநிஷத் பண்ணியிருக்கு தைத்திரிய உபனிஷத் ஸ்ரீ பிருகுவல்லி ஆனந்தம் இல்லை இது இது வந்து ஆனந்தவல்லி தான் ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேத்தி குதஷ்ச்சனே தீ அப்படின்னு இருக்குது அதை மாற்றி சொல்கிறார் நபிபேத்தி பிரம்மஸ்வரூபமான ஆனந்தஸ்வரூபமான பிரம்மத்தை அவன் எதனிடமிருந்தும் அச்சப்படுவதில்லை அங்கே சொல்லியிருக்கு அப்புறம் கேனோ உபனிஷத்தை கோட் பண்ணுறார் இங்கேயே இதை தெரிஞ்சால் இங்கேயே உனக்கு மோட்சம் இல்லைன்னா பெரிய நிஷ்டம் இகச்சேத் அவேதி அத சத்தியமஸ்தி உன்னை பிரம்மமாக உணர்ந்து கொண்டால் தான் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே அந்த பிரம்மமாகவே நீ இருக்கிறாய் நீ உபாசிக்கப்படுற வஸ்துவாக பிரம்மன் இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்லியிருக்கு அதை நீ வந்து இப்போவே இங்கேயே இந்த உடம்பில் இருக்கிற போதே தெரிஞ்சு கொண்டா உனக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டு இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நீ வீணடிச்சுட்டே நச்சேத் இஹாவேதீத் இக அவேதி சேத் மகத்தீ விநஷ்டிஹி நீ தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு உபனிஷத் சொல்லியிருக்கு கேனோபனிஷத்துன்னு கோட் பண்ணுற அடுத்தது ஸ்வேதாஸ்வதரோபிஷத்து எப்பொழுது எதா சர்மவது ஆகாசம் வேஷ்ட இஷ்யந்தி மாணவாக எப்போ ஆகாசத்தை தோல் சுருட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகாசத்தை சுருட்டி எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்போ வேணால் ஞானம் இல்லாமல் மோட்சம் அடையலாம் என்ன என்ன அர்த்தம் ஆ ஆஹா நீ ஆகாசத்தை தோல் சுருட்டுற மாதிரி சுருட்டவும் முடியாது நீ ஞானம் இல்லாமல் மோட்சம் அடையவும் முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ததா தேவம் அவிஞாய துக்க சாந்தோ பவிஷதி எதா சர்மவத்து சர்மவத்துன்னா தோலை போல ஆகாஷம் ஆகாஷத்தை மாணவாக மனிதர்கள் வேஷ்ட இஷ்யந்தி சுருட்டுகிறார்களோ ததா அப்பொழுது தேவம் அவிஞ்ஞாய பிரம்மத்தை அறியாமல் துக்கசியாந்தோ பவிஷதி துன்பத்துக்கு முடிவை அடையக்கூடும் நடக்காதுன்னு எப்படி ஆகாசத்தை சுருட்டுறதுங்கிறது ஒரு நாளும் நடக்காதோ அது மாதிரி ஞானம் இல்லாமல் மோட்சத்தை அடையிறதுங்கிறதும் ஒரு நாளும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு சேதாசுதர் உபனிஷத் நகர்மனா ந பிரஜையா தனேன திருமசுரர் கர்மத்தினாலேயோ குழந்தைகளாலேயோ பணத்தினாலேயோ ஒருத்தனுக்கு அமிர்தத்துவம் கிடையாது இந்த மூணையும் தியாகம் பண்ணி அது மாத்திரமில்லை அடுத்ததில் கோட் பண்ணிவிடுறார் தியாகம் பண்ணுறவனுக்குத்தான் மோக்ஷம் அதுவும் பிரம்மனாக தெரிஞ்சுண்டு வெறுமனை தியாகம் பண்ணி இல்லை அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார் வேதா அடுத்த மந்திரத்தையும் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக வேதாந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக தெரிஞ்சுக்கணும் எதுனால என்ன சந்யாசர்மத்தை மேற்கொண்டு கர்மாக்களையெல்லாம் திறந்து விட்டு வேதாந்த சாஸ்திர விச்சாரம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிச்சய ஜானத்தை அடைஞ்சு இன்னொன்று போட்டார் சுத்தசத்துவாக சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைஞ்சுன்னு அர்த்தம் சுத்தசத்வாக அதுலேயே போட்டுடுவோம் நம்ம அந்த ஆடெல்லாம் சொல்லுவோம் அர்த்தம் இல்லைண்ணா இங்கே கொட்டேஷனுக்காக ரொம்ப சொல்லலை சுத்த சத்வாகனா சாதன சதுஷ்டய சம்பன்னாக சன்னா சந்நியாச யோகாத்துனால் சந்நியாசர்மத்தை மேற்கொண்டு வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாகனா சிரவண மரண நிதித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு அப்புறம் என்ன ஜீவன் முக்தியும் தே பிரமலோகே து பராந்த இந்த சரீரத்தில் இருக்கிற போது ஜீவன் முக்தி சுகத்தையும் அப்புறம் இந் அடுத்தது விதேக முக்தியையும் அடைகிறார்கள் பராமரித்தா பரிமுச்சியந்தி சர்வே இதுதான் இத்தியாதி ஸ்ருதிவியா என்று முதலான ஸ்ருதிகளெலாம் ஞானத்தினால் மோக்ம் சொல்லுகிறதுங்கிறார் அடுத்தது சூத்ரா சுகமவாப்னுயாத் ஸ்ரவணே நெய்வ நபய தூதிரூ சுகம் அப்னன் சுகத்தை அடைவன் நடுவுலருக்கு அது மூன் ரெண்டு ஷுட்டுட்டர் இரண்டிய கஷ்யோ விஜயீபவேத் வைஷ்யோ தனசமருத்தியாத் விட்டுட்டர் ஏன்னா அர்த்தம் புரியுறது என்ன அர்த்தம் புரியுறதுன்னா அது வந்து விஜய் விஷ்வசாஸ்தனாவை ஜபம் பண்ணால் அவனுக்கு யுத்தத்தில் எதிரிகளையெல்லாம் ஜெயிக்க முடியும் அதர்மிகளையெல்லாம் ஜெயிக்க முடியும் இவனுக்கு வைஷ்யனுக்கு என்ன வேணும் எப்போவுமே செல்வம் செழிப்பாக இருக்கணும் ஆகவே வைஷ்யா தனசமருத்த சாத் ஏன்னால் அவனோட தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய செல்வந்தான் வேணும் பிராமணனுக்கு தர்மம் வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு வேதம் இருந்தால் போகும் ஆனால் அவனுடைய தர்மத்துக்கு பணம் வேணும் தன சமர்தியாத் சூத்ர சுகம் அபாப்பாத் அதுக்கு அர்த்தம் போடுறார் ஸ்ரவணேன ஏவ கேட்கறத்தினாலேயே நது ஜபய யஜேன ஜபம் பண்ணுவதால் அல்ல கேட்பதினாலேயே அவனுக்கு சுகம் கிடைக்கும் அதுக்கு வேத மந்திரத்தை கோட் பண்ணுற தஸ்மாத் சூத்ரஹா யஜ்னே அனவக்லிப்தா ஒரு வேத வாக்கியத்தை சொல்லி சூத்ரன் யஜ்யத்தில் த யக்ஞத்தில் அவன் சேர்க்கப்படாதவன் அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு யக்ஞே அனவக்லிப்தா வேத யஜம் பண்ணுவதில் அவனுக்கு உரிமை இல்லை அதிகாரம் இல்லை ஆகவே இதை ஜபயமாக இருக்கிறதுனால ஜபத்தை கேட்ட விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கேட்டாலே போரும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் ஸ்ராவயேச்சதுரோ வர்ணான் ஸ்ராவயேச்சதுரோ வர்ணான் கிருவா பிரணம இ மகாபாரதேஸ்வணம் அனுஜாயத்தை सुगतिमियात श्रवना इति ए, शुणियात शुणियात इति சுகாச்சூனேயூ சப்னா வவஹர்ணி கீர்த்தேதின ஸ்ராவயே சதுரோ வர்ணான் ஒரு விஷய பாடம் சொல்லித்தருதா இருந்தால் நாலு வருணத்துக்கும் பாடம் சொல்லித்தரணும் கிருத்வா பிராமணம் அக்ரதா முதல்ல பிராமணனை உட்கார்த்தி வைத்து கொண்டு பிராமணனுக்கு இதி மகாபாரதே சூத்த பௌராணிகர்னு இருக்கார் ஒருத்தர் அவர் பிராமணம் கிடையாது சூத்ரன் தான் எல்லா சாஸ்திரங்களையும் சொல்கிறார் சவுனகாதி மகரிஷிகளுக்கெல்லாம் அப்படியும் பார்க்குறோம் நாம் ஆஹ் இதி மகாபாரதே என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரவணம் அனுஜாயத்தே ஸ்ரவணத்திற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று தெரிகிறது அனுஜாயத்தே சுகதி மியாத் ஸ்ரவணாட்ச சூதரயோனிஹி இரிவம்சே அவர்களுக்கும் மோக்ஷம் உண்டு ஞானத்தினால மோட்சம் உண்டு அவர்களும் தங்களை இந்த சரீரத்தில் இந்த மனுஷரீரம் இந்த மனுஷரீரம் சூதர வம்சத்தில் வந்திருக்கிற மனுஷிய சரீரம் அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நான் இந்த ஜீவன் மித்யா ஜீவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவர்களும் புரிஞ்சுக்க முடியும் இது கீதையில பகவான் கடைசீலசூல் பதினெட்டாவே ஸ்வேஸ்வே கமணியிங் லே நம்ம தமியர்ச்சிய சித்திம் விந்த மாணவ அப்படி பகவத் கீதையில் இருக்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுகிமியத் ஸ்ரவச் சூதிரியோனி ஹரிவம்சே ஹரிவம்சங்கிரந்த அதாவது ஸ்ரவாத் சூதிரோன சுகதிமியாத் கேட்கறதுனாலேயே அவனுக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு இருக்கு யா ஷூத்ரஹா ஸ்ருணுயாத் சஹா சுகம் அவாப்னுயாத் இது வியவஹித்தேன சம்பந்த முதல்ல ஸ்லோகம் எய்தம் ஸ்ருணுயா நித்தியம் அப்படின்னு அந்த ஸ்ருணுயாத்தோடு கனெக்ட் பண்ணிக்கோங்கிறார் சூத்ரஹா ஸ்ருணுயாத் சஹா சுகம் கேள்வி கேட்பாங்கிறதுக்காக வேண்டிதான் சொல்கிறார் அவர் ஆஹா எவ எந்த யார் சூத்ர சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மான்னு புரிஞ்சுக்கணும் யாரையும் இது பண்ண முடியாது ஆஹா சூத்ர சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பாரதியார் இதை இல்லவே இல்லைன்ட்டு அவர் என்னது வேதம் பார்ப்பான் பல தெரிந்தவன் பார்ப்பான் பண்டங்கள் விற்பவன் சட்டி நேமங்கள் செய்பவன் நாயக்கன் தொண்டரென்று இங்கு வகுப்பு இல்லைன்னு விட்டர் தொண்டர் என்று இங்கோர் வகுப்பு இல்லை தொழில் சோம்பலை போல் இழிவொன்றும் இல்லை அப்புறம் நாலு வகுப்பும் இங்கு ஒன்று இந்த நான்கில் ஒன்று வீழ்ந்தால் செத்திடும் வானிடர் சாதி எல்லாம் இப்போ விசாரம் பண்ணலை ஸ்லோகம் இருக்கிறதா அப்படியே சொல்கிறேன் சூத்னம் சுனுயாத்து சுகம் அபா சஹா சுகம் அபாப்னுயாத் இது வியவஹித்தேன சம்பந்தா அங்கே இருக்கிறதோட சம்பந்தம் பண்ணிக்கணும் திரைவர்ணிக்கானாம் கீர்த்த ஏத் மற்ற மூணு வர்ணத்துக்கும் கீர்த்தையேத் அவங்க சொல்லணும் இவர்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் இப்போ எல்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்குது அதனால் இது தர் புத்தகத்தில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ எல்லாருந்தான் சொல்லிட்டுருக்கோம் அடுத்த ஸ்லோகம் தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சாத்தமாப்னு காமானவாப்னு காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் அீச்சாப் காமாநாத் காமீ பிரீச்சாஷியம் சுராதீன आत्मयुक्तेन, ஆமய प्रजायते इति ஸ்வயூலிய காமிர ங்கிற பாஷம் ஃபுல்லாக இல்லை தர்மார்த்தி தர்மம் பிராப்னுயாத் புண்ணியத்தை விரும்புகிறவன் புண்ணிய எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லி புண்ணியத்தை விரும்பி பாராயணம் பண்ணுறான் நான் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்க விரும்புகிறேன் எனக்கு வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்கல புண்ணியத்தை விரும்புகிறேங்கிறவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் அர்த்தார்த்திச்ச அர்த்தமாப்னுயாத் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் அப்படிங்கிறவன் செல்வத்துக்காக இதை அர்த்தார்த்தீச்ச அர்த்தமாப்னுயா அர்த்தத்தை விரும்புகிறவனுக்கு அர்த்தார்த்தின்னு பேர் அர்த்தம்னா செல்வம் எல்லாம் வீடு வாசல் பணம் காரு ஆடு எடிபடி ஆடு எல்லாம் கேட்குறோமே அத்தனையும் வந்து அர்த்தம் அர்த்தத்தை விரும்புகிறவனுக்கு அர்த்தத்தை கொடுப்பார் அனுகிரகம் பண்ணுவார் காமாநாப்ன்காமி பிரஜாச்சிச் சாப்னாத் பிரஜா அதுக்கு தான் அர்த்தம் சொல்கிறார் காமசப்க்கு அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரங்க காமன்னா என்ன சீனு மனசாதிஷித்தேஷு ஸ்வ விஷய ஆனுக்கூலியத் பிரவத்தி காம பொதுவாக தர்மசப்தத்துக்கு அர்த்த சப்தத்துக்கு காமசப்தத்துக்குலாம் டெஃபனேஷன் வேணும் இப்போ மோட்சஹான்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம் மோக்ஷத்துக்கு லட்சணம் என் மோட்சம்னா மோக்ஷத்துக்கு டெஃபனேஷன் என்னென்னா ஆத்மனி அவஸ்தானம் மோக்ஷா நான் நானாக இருக்கிறது தான் மோக்ஷம் இப்போ மோக்ஷத்துக்கு அதாவது மோட்சஸ்வரூபம் மோக்ஷாதனம் அதே மாதிரி அர்த்தஸ்வரூபம் அர்த்தசாதனம் தர்மஸ்வரூபம் தர்மசாதனம் அதே மாதிரி காமஸ்வரூபம் காமசாதனம் எல்லாம் சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கோ காமசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆத்மயுக்தேன மனசாதிஷ்டிதானும் சுராதீனாம் ஸ்வேஷுஸ்வேஷு விஷய ஆணுக்கூல்ல பிரவருத்தி காமகா காமகனா மனசில் இருக்கிற ஆசை அந்த ஆசை என்ன எதுக்காக இது அந்த ஆசைங்கிறது எப்படி வேலை செய்கிறதுன்னா அந்தந்த மெய்வாய்க் கண் மூக்கு செவி வழியாக அந்த புலன்களில் நோக்கி போகிறது இருக்கே அந்த புலன்களில் நோக்கி போகிறதுக்கு காரணம் ஆசைங்கிறார் இந்திரிய விஷயங்களை நோக்கி போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஆணுக்கூல்லியாது பிரவிறத்திஹி காமாகல்யன பிரவர்த்தலாம் தப்பு கிடையாது காமஹா என்னன்னா ஆத்மா யுக்த போடுங்கோ முதல்ல ஆத்மா ஆத்மானா ஜீவன் ஐ தி ஐ பிரின்சிபிள் ரெண்டாவது என்னது மனசா மனசு அப்புறம் கண்ணு காது மூக்கு நான் மனசு கே சக்குராதீனம் அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்வஸ்வ விஷயம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதில் ஈடுபடுறத்துக்கு எது காரணமோ அந்த இந்திரிய விஷயங்களில் ஈடுபடுறத்துக்கு எது காரணமோ அதுக்கு பேர் காமஹாங்கிறார் ஈடுபடுறதுக்கு ஆணுக்கூல்யாத் பிரவருத்தி ஷ விஷய ஆனூலியாத் பிரவிறி காம அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமான் அவாப்னுயாத் காமீனா என்ன அர்த்தம் நல்ல பார்க்குறதுக்கு நல்ல காட்சி காமி காம அஸ் அஸ்தி காமி காமான் அவாப்னுயாத் காமி காமின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆஷை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேர் காமி காமாங்கிறது ஆசை அவன் காமி காமான வாப்னியா காமானுன்னு அர்த்தம் காமிய விஷயான்னு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் அவனுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் பாட்டு கேட்குறதாக இருக்கட்டும் நல்ல சென்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் வேணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் கிடைக்கும் விஷ்ணு சாஸ்திர நாம ஜபம் பண்ணி ஒருத்தன் இதெல்லாம் எனக்கு வேணும் நல்ல எனக்கு நல்ல எனக்கு என்ன நல்ல ஸ்டே வேணும் நல்ல ஃபுட்டு வேணும் எல்லோரும் சிரிச்சுண்டு பேசணும் நான் நினைக்கிற போது சிரிச்சின்னு பேசணும் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாம் என்விரோன்மெண்ட்டு இப்படி இருக்கணும் எல்லாரும் கண்டிஷன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா காமான் அவாப்மையார் காமி அப்போ என்னென்னா விஷ்ணு சாஸ்தனாக பாருங்கள் போது சங்கல்பம் பண்ணிக்கணும் சர்வ இந்திரிய விஷய விஷயப்பிராப்தி அர்த்தம் என்ன இந்திரிய விஷயப்பிராப்தி அர்த்தம் அதுக்காக வேண்டி என்னென்னா அந்த விஷயப் பிராப்தி அர்த்தம் அது அனுகூலமாக தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விஷ்ணு சஹஸ்திரநாம ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிவிட்டு காமான் வாப்னுயாத் காமி அப்புறம் என்னென்னா விஷ்ணு சாஸ்திரநா பண்ண குழந்தையே இல்லையேண்ணா விஷ்ணு சாஸ்திரநாள் எது கெடுத்தாலும் ஏழு கெடுக்க மாதிரி சாதன சதுஷ்டை சம்பத்தி இல்லையேன்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லு அப்புறம் என்ன கேஸ் ஜெயிக்கணுமே என்ன பண்ணுறது விஷ்ணு சாஸ்திரநாம சொல் கடன் தொல்லை தீரணுமே விஷ்ணு சாஸ்திரநாம சொல்லு எல்லாத்துக்கும் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் தான் ஆஹ பிரவருத்தி காமஹா குழந்தை வேணுங்கிறவனுக்கு பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் பிரஜாயத்தே இஜாகா பாஷியத்தில் பிரஜாகான் இருக்குது பிரஜாமனு போட்டதுனால தப்பு இல்லை பிரஜாமுன்னு சொன்னால் ஜாத்தியேக்க வச்சனம்னு பேர் குழந்தைகள்ங்கிறத ஒரு குரூப்பு குரூப் ஆஃப் சில்ட்ரன் வாணும் அந்த காலத்தில் எல்லாம் என்னென்னா நிறைய செத்து போயிடும் ஏதோ ஒன்று ரெண்டாவது தங்கட்டும்ங்கிறது அது மாத்திரமில்லை வயசான காலத்தில் பத்து பேர் இருந்தால் யாரோ ஒருத்தனாவது மாற்றி மாற்றி பார்த்துப்பானே இல்லாட்டி இப்போ பத்து ஒன்றே ஒன்று வச்சுட்டு இதை கவனிச்சிக்கலேன்னு சண்டை போட வேண்டியிருக்கு அதெல்லாம் நிறைய வேதத்திலே நிறைய குழந்தைகள் வேணும் குழந்தைகள் வேணும் தான் நிறைய பிரார்த்தனை இருக்கு ஆஹ பிரஜாத் பிரயத்தை பிரகர்ஷே ஜாயத்தை பிரஜா சந்ததி வம்சவின் அர்த்தம் இனி அடுத்த ஸ்லோகத்தையெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நமோஸ்தனன் தயசிரமூர்த்தே சிபாஹ்நா புருஷா ஷாஸ் சகசிரோட்டிணே நமவிந்தனீரீ